ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்திரீ தர்மத்தை பார்த்துனு வரோம் அதிலே ஒரு பகுதியாக இப்போது நம்முடைய பாரத தேசத்தை சுற்றி சத்தசாகரம்னு நாலு பக்கமும் சூழ்ந்திருக்கு சத்தசாகரம்னால் ஏழு விதமான கடல்களாலே நாம் சூழப்பட்டிருக்கோம் உப்புக்கடல் கரும்பு கடல் சுறா கள்ளுக்கடல் நெய்க்கடல் தயிர்கடல் பார்க்கடல் சுத்தமாக தண்ணீருடைய கடல் இந்த ஏழு கடல்களும் நம்மை சுற்றி இருக்குது அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு காண்பிச்சிருக்கா அதை பல இடங்களில் நாம் நினைவுபடுத்திக்கிறோம் சங்கல்பங்கள்ல இந்த சப்தசாகரங்களுக்கும் பெயர்களை பார்த்தா நாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளுடைய பெயராக இருக்குது நெய்கடல் பார்க்கடல் தயிர் கடல்னால் இவைகள்லாம் நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு இடத்துலேருந்து உற்பத்தி பண்ணி தான் எடுத்துன்னு வரோம் இந்த வஸ்துக்களை பால்னால் பசுமாட்டுக்கிட்டேருந்து கறந்து எடுக்குதுக்கிறோம் அதை காய்ச்சி வச்சு அதற்கப்பறம் உறக்கூத்தினா அது தயிராக ஆறுது அதை கடைஞ்சி எடுத்தால் அதுலேருந்து வெண்ணெய் வருது அதுலேருந்து நெய் வருது காய்ச்சினால் அப்படி பார்க்குறோம் இப்படி பார்க்கறதுனால இந்த கடல்களுக்கெல்லாம் இப்படி இருக்குன்னா பார் கடல் அப்படின்னா அந்த பார் பாலாகவே ஓடுறது அந்த கடல் அதிலேருந்து ஒரு சொம்பு எடுத்துன்னு வந்தால் நாம் காய்ச்சி உபயோகப்படுத்த முடியுமா காஃபி போட்டு குடிக்க முடியுமா இப்படி நினைவில் பார்க்குறோம்னா அப்படியே அந்த கடலில் பாலாகவே ஓடினாலும் கூட அதை எடுத்து குடிக்கக்கூடாதுன்னு தான் நம்முடைய வேதம் சொல்கிறது தஸ்மாத் சமுத்திர செனபிபந்தி சமுத்திரம்னு அதற்கு பேர் வந்தாச்சுன்னா அதிலேருந்து அதை எடுத்து குடிக்க விடாது இப்போ உப்பு கடல் இருக்குது சென்னைக்கெல்லாம் போகிறோம் கடல் இருக்குது அந்த கடலில் உள்ள ஜலத்தை எடுத்து குடிக்கக்கூடாது எவ்வளவு தாகமாக இருந்தாலும் அதேனால தான் சமுத்திர ஸ்நானம்லாம் பண்ணுற போகிறபோது கையில் தனியாக தீர்த்தம் எடுத்துன்னு போகணும் ஆச்சபணத்துக்காக சமுத்திரத்திலேயே ஆசமனம் பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் சமுத்திர ஜலத்தை குடிக்கப்படாது குடிக்கக்கூடாது அதே அதே கட்டுப்பாடுகள் தான் இந்த அத்தனை கடல்களுக்கும் கரும்புச்சாறு கடல் பார்க்கடல் தயிர் கடல் நெய்க்கடல் அத்தனைக்குமே இந்த கட்டுப்பாடுகள் உண்டு இந்த பெயர் வந்ததற்கான காரணத்தை நாம் பார்த்தோமானால் நமக்கு தத்துவம் புரிஞ்சிடும் நாம் ஒரு குழந்தைய பார்த்தா அந்த குழந்த சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்கிறோம் சிங்கக்குட்டின்னு ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிங்கத்துக்கும் இவனுக்கும் ஒரே ஒரு குணம் பொறுத்து போகிறது சிங்கம் ஒரு பொருள ஒரு வஸ்து விட்ட குரு குறி வச்சுருத்துன்னா அந்த வஸ்துவை அடையிற வரைக்கும் விடாது அந்த சிங்கம் அதே போல் இந்த பையன் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் விடமாட்டான் ஒரு கெட்டிக்காரன் இந்த குறி வச்ச ஒரு விஷயத்தை முடிக்க மா முடிக்காமல் நிறுத்த மாட்டான்கிற குணம் சிங்கத்துக்கும் இந்த பையனுக்கும் பொறுத்து போகிறதுங்கிறதுனால சிங்கக்குட்டின்னு சொல்கிறோம் இப்போ ரப்பர் வருது ரப்பருக்கு முன்னாடி உள்ள நிலையில் பார்த்தால் வெள்ளையாக இருக்குது வெள்ளையாக வரும் அதை நாம் ரப்பர் பால்னு சொல்கிறோம் ரப்பர் பால்னால் அதை பிடிச்சி நாம் காய்ச்சி உபயோகப்படுத்த முடியுமானால் உபயோகப்படுத்த முடியாது அது சாப்பிடக்கூடிய வஸ்து இல்லை அது நாம் சாப்பிடக்கூடிய பால் மாதிரி நிறத்தோடு அது இருக்குது அதே போல் அது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாம் அதை பால்னு சொல்கிறோம் அதுபோல் தான் நம்முடைய சாஸ்திரங்கள் இந்த சாகரங்களுக்கெல்லாம் பெயர் வந்ததற்கான காரணம் நம் சொல்கிறது ஒரு பொருளுடைய பேர் இன்னொரு வஸ்துக்கு வ வந்ததற்காக வந்ததற்கான காரணம் மூன்று தத்குண தத்ரூப தத் சாத்தியம் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது ஒன்றும் இதனுடைய குணம் இருக்கணும் இருந்தால் அந்த பேர் வரும் இது மாதிரி அது இருக்கும் ரூபம் அந்த பேர் வரும் தத் இதை செய்ததால் வரக்கூடிய பிரயோஜனம் அந்த வஸ்துவை செய்ததால் வரும் இந்த மூன்று காரணங்களினாலே தான் பேறுகள் ஏற்படுறது இப்போது கரும்பு சாறு கடல் அப்படின்னா ய்ஷு சாகரம்னு சொல்கிறோம் அப்படின்னா கரும்பை ஒரு மிஷினில் கொடுத்தால் அதிலேருந்து ஜூஸ் வருது அந்த ஜூஸை ஊற்றினது தான் கடலா அப்படின்னா அப்படி இல்லை கரும்பு சாறு இயற்கையாக ஒரு டம்ளாரில் பிடிச்சி வச்சுட்டா ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தால் பச்சையாக இருக்கும் பச்சை தான் அதனுடைய சுபாவமான கலர் கரும்பு சாருக்கு அதுபோல் இந்த கடல் பச்சையாக இருக்குது தத் ரூபம் அதனாலே அதுக்கு கரும்பு சாருன்னு பேர் ஏற்பட்டது அடுத்தது கல்லுக்கடல் கல்லுக்கடல்னால் கல்லுக்கு ஒரு குணம் உண்டு என்னென்னா தத் சாத்தியம் கல் குடித்தா என்ன ஆகும் நமக்கு புத்தி சரியானபடி வேலை செய்யாது ரெண்டாவது நம்ம உடம்பில் நோய் ஏற்படும் அதை சாப்பிட்டால் இந்த ரெண்டு நோய்கள் நமக்கு ஏற்படுறது அப்படிங்கிறதுனால இந்த பேர் அதற்கு வந்தது சுராசாகரம்னு அடுத்தது சர்ப்பி சா சர்பி சாகரம் நெய்க்கடல் அப்படின்னா நெய்க்கு ஒரு தன்மை உண்டு என்னென்னா சூடு ஏறித்துன்னா உருகிடும் உஷ்ணத்தன்மை குறைச்சலாக இருந்தால் கெட்டியாக ஆகிடும் நெய் அதுபோல் அந்த கடலுக்கு இருக்குது சூடு ஏறுத்துன்னா உருகி தண்ணீர் இல்லைன்னா கெட்டியாக போயிடும் அப்படி இருக்கிறதுனால அந்த பேர் ஏற்பட்டது ததிசாகரம் தயிருக்கு அப்படின்னா தயிர் பேக்டீரியா அதிகம் அதில் தயிரை வச்சால் நேரம் ஆகமாக அதில் ருச்சி புளிப்பு ஏறும் கச்சி போயிடும் வேறு எதிலையாவது வச்சால் தயிர் கச்சி போயிடும் கெட்டு போயிடும் இந்த குணம் அந்த கடலில் இருக்கிறதுனால தான் அதற்கு ததிசாகரம்னு பேர் அடுத்தது பார்க்கடல் பார்க்கடல்னால் பால் போல் நிறம் இருக்கும் அதில் பால் மாதிரி கெட்டியாக இருக்கும் பாலில் எந்த வஸ்துவை போட்டாலும் உள்ளாது அந்த குணம் அந்த கடலில் இருக்கிறதுனால தான் அதற்கு பார்க்கடல்னு பேர் அதில் தான் பகவான் இருக்கார் க்ஷீரசாகர சைனா அப்படின்னு பாடுறோமே அந்த க்ஷீர சாகரத்தில் தான் பகவான் சைனி சென்றுருக்கார் அடுத்தது சுத்தோதகம் சுத்தமான ஜலம் ஓடக்கூடியதான கடல் சுத்தமான ஜலம் மாதிரி அந்த கடல் நீர் இருக்கும் குடித்தால் திதிப்பாக இருக்கும் தாகம் தீரும் இப்படி இதனுடைய குணம் அல்லது இதனுடைய உருவம் அல்லது இதை செய்தால் நமக்கு வ வரக்கூடியதான விளைவுகள் அவைகளுக்கு இருக்கிறதுனால அந்த பேர் ஏற்பட்டதற்கான காரணங்கள் நமக்கு காண்பிக்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் அப்படி பா இப்போ உப்புக்கடல் இருக்குது அதுவும் அதே போல் உப்புன்னு ஒரு ருச்சி இருக்குது அந்த உப்பை வெறும்னா சாப்பிட முடியாது அதுபோல் தான் இந்த கடல் இந்த கடல் போனால் அந்த தண்ணீரை நாம் வெறும்னா எடுத்து சாப்பிட முடியாது ரொம்ப உப்பு கரைக்கும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது வேதமே நமக்கு காண்பிக்கிறது தஸ்மாத் சமுத்திர சினபிபந்தி சமுத்திரத்தில் உள்ள தண்ணீரை எடுத்து குடிக்கக்கூடாது குடித்தால் பாபம் உண்டு அதே போல தான் இந்த சத்த சாகரத்துக்கும் ஏழு விதமான கடல்களுடைய தண்ணீரையும் எடுத்து குடிக்கக்கூடாது அப்படி பெயர் வந்ததற்கான காரணத்தை நம் சாஸ்திரத்தை வச்சுட்டு நாம் பார்த்தால் நமக்கு சுலபமாக புரிஞ்சு போய்டும் இப்படிப்பட்ட ஏழு சாகரங்களும் நம்ம சுற்றி இருக்குது நம்முடைய பாரத தேசத்தை சுற்றி அடுத்ததாக ஒரு கேள்வி என்னென்னா சரி பெயர் வந்ததற்கான காரணம் பார்த்தாச்சு எங்கே இருக்குது அடுத்த கேள்வி இப்போ உப்புக்கடல் நமக்கு தெரிகிறது சென்னைக்கு போனால் தெரிகிறது தூத்துக்குடி போனால் தெரியுது பாம்பே போனால் தெரிகிறது உப்புக்கடல் பாக்கி இந்த யுஷுசாகரம் லவண சுராசாகரம் சர்பிசாகரம் ததிசாகரம் க்ஷீரசாகரம் இவைகள்லாம் எங்கே இருக்குது எந்த எங்கே பகவான் சயனிச்சிருக்கார் அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்விக்கு நாம் ஏழு கடலையும் பார்க்கலாம் இன்றைக்கும் போனால் பார்க்கலாம் எங்கே அதை எல்லாம் எங்கே இருக்குது அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்